நாடகத்தால் உன் நடிகார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிகப் பெரிதும் விரைகின்றேன் ஆடக்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருளியம் உடையானே நின்று உருகத் தந்தருளியம் உடையானே யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் மானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துங்கிறேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமான் எம் உன் அருள் பெரும் நாள் என் தண்டே வருந்துவனே என் தண்டே வருந்துவனே வருந்துவன்னின் மலர்ப்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நல்ல மலர்ப்புன ஏன் ஏத்தே நாட்டழும்பு ஏன பொருந்திய பொற்றிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயே வருந்துவன் நத்தமியே நத்தமியேன் மற்ற என்னேனான் ஆமா ரே என்னேனான் ஆமாரே பொருந்திய பொற்றிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் நத்தமியேன் என்னே நான் ே ஆமாறு உன் திருவடிக்கே அன்பு அன்புறுகேன் பூமாலை புனைந்து எத்தேன் புகழ்ந்துறையேன் புத்தேலிர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் புத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுரானே சார்வானே வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்ணயும வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்ணயும இன்னயுமோனாகி ஆன் வரை கூட்டுவானாகி நின்றாய் சொல்லி வாழ்த்துவனே என் சொல்லி வாழ்த்துவனே என் சொல்லி வாழ்த்துவனே வாழ்த்துவதும் வானவர்கள் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்து மது கரமுரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னைப் பரவுவனே யானும் உன்னை பரவுவனே பரவுவார் இமயோர்கள் பாடுவனால் வேதம் புறவுவார் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகும் விரவுபார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கடலினைகள் காண்பாரோ அரியானே அரியானே அரியானே அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தையும் பெரியானே சிறியேனே ஆட்கொண்ட பெய்கடற்கு விரையார்ந்த மலர்தூவே கடற்கு விரையார்ந்த மலர்தூவேன் வியந்து அலறேன் நயந்து உருகேன் தரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே சாவேன் நான் சாவே வேனில் வேள் மலர்கனைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும் பாணெஞ்சே பதைத்து உருகும் பாணெஞ்சே ஊனலாம் நின்று உருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வாணுடான் காணாயினி வாழ்கின்றாயே வாழ்கின்றாய் வாழ நெஞ்சமே வா வா வாழ்கின்றாய் வாழ நெஞ்சமே வல்வினைப்பாய் ஆழாமற் காப்பா நீ சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் பீழ்கின்றாயினி அவலக்கடலாய வெள்ளத்தே அவலக்கடலாய வெள்ளத்தே அவலக்கடலாய வெள்ளத்தே